நட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அலுமையிலும் வெள்ளை போக்கை போக்கக்கூடிய எளிய மருந்து நாட்டு ரோஜா அல்லது பன்னீர் ரோஜாவை எடுத்து நல்லா அரைச்சு அதை வந்து ஒரு தேய்கரண்டி எடுத்துக்கிட்டு புளிப்பில்லாத தயிர் ரெண்டு தேய்கரண்டி எடுத்து நல்லா ரெண்டு தே பண்ணி இதை காலை மாலை ரெண்டு வேலை எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா இந்த வெள்ளை போக்கு நீங்கிடும் அது மட்டும் இல்லாம எந்த இருந்தாலும் நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க உருவகளை மீண்டும் சந்திப்போம்